சத்குரு சுவாமிகிஜெய் குரு கிருப்பியா கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம்ம அந்த உத்தவருடைய சந்தேகம் எடுத்துட்டு பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கார் கோகுலத்திற்கு அந்த இடத்துல இருக்கும் முப்பத்தி ஸ்லோகத்துலேருந்து மேலே தொடர்வும் மூலத்தை நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து எஸ் பின் ஜனஹா பிராணவியோக காலே க்ஷணம் சமாவேஷ மனோவிசுத்தம் நிரகத்த கர்மா செய்யமா சுயாதி பராங்கம் பிரம்மமயோ அர்க்கவர்ணா புர்மா இது வந்து அப்படியே நம்முடைய சந்தகதியை போகக்கூடிய விஷயத்தை அதுக்கு ஒரு சின்ன விஷயமா காணிக்கிறேன் ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கேர் இருக்கி ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி எஸ்பின் ஜனஹா பிராணவியோகார கஷணம் சமாவேஷித்து மனோ விசுத்தம் நெர்கத்திய கர்மா செய்யமா சுயாதி பராம்கத்தியும் பிரம்மையோ அர்க்கவர்ணகம் அஜாமளன் வந்து கடைசி காலத்தில் எமர்கள் எம பட்டர்கள் பிடிச்சின்னு போயாச்சு பிடிச்சின்னு பா கட்டியாச்சு அப்போ அவன் வந்து பயந்து போய் தூரத்தில் விளையாடக்கூடிய தன்னுடைய புத்திரனான பத்தாவது புத்திரனான நாராயணன் பேர் வச்சுருக்கான்னு தெரியாமல் ஏதோ ஒரு புண்ணியவசத்தால் அந்த குழந்தையை ஞாபகம் வச்சுன்னு கூப்பிட்டான் நாராயணான்னு உடனே அவனுக்கு வந்து அப்படி இந்த பிராண வியோக காலத்தில் அவனுக்கு வந்து தெரிஞ்சுன்னு கூப்பிடல நாராயண நாமத்தை தெரிஞ்சு கூப்பிடல நாராயண நாம கூப்பிட்டேன் நாராய புத்திரனை வச்சு கூப்பிட்டான் அவனுக்கு வந்து மோட்சம் கொடுத்து இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய பாகவத தர்மம் நாம சங்கீர்த்தன தர்மத்தை பொதுவாக இருக்க சொல்கிறார் அவர் புத்த சுவாமி அவர் தான் ஞானி ஆச்சியா அதனால் சொல்கிறார் எஸ் பிஞ்சனஹா பிராணவியோகக்கான கஷணசமா மனோ விஷும் நகத்தீமா பராம் கிம் ஃபர்மோணே கிளாத்மேத்து நாராயணே காரணமூ மூம் விதத்தம் நாத்மன் கிம் பாவசேவோம் தமின்பிளாத்மஹே நாராயணே காரணமத்தமூம் விர்தான் மகாத்மன் கிம் வசித்தம் இவையோ சுகத்தியம் அகமிஷியதிதீர்ண காலேணு பிரிம் விகவான் சுவாம்பதி ஆகமிஷர்ண காலேனா பிரிம் வி பித்தோ பகவான் சுவா பதி அம்சம் ரங்கமே பிரதம் சர்வா சர்வாஹ் எத சம் கோதி தவ்வோ கம்சம் ரங்கமே பிரதீபம் சர்வத் வகத்திருஷ்ணா சத்தம் கோதி தத்து माँ खिद्यत महाभागो द्रक्षत कृष्णवंतिके अंतृति भूता ज्योतिवैधसी मिद्यौ महाभागो मिद्य महाभाग मिज महाभागो द्रक्षताकेके अंतृति भूताना ज्योतिर्वैधसी मुत्यारव श्लोकम मुं मुस्ाणवाले கஷணிய மனோ விஷும் நகத்திய கிமாயம் ஆசூய பராம் கிம் ப்ரமயர்ண என பிராணவிகாலே க்ஷணிய மனோ விஷும் நகத்திய கிமாசயமாசூயா பராம் கம் ப்ரமோ அகவர்ண தல ஆத்மேதோ நாராயணே காரணமத்தமூம் விரத் நாத்மன் கிம்ப அவசிம் तस्ता किलामेतु नारायणे कारणमतमूर्त भाव विरत्ता नितरा महात्मन किं वशिष्ठ युवो सुकृत्यं आगमिष्य अतिदीर्घेण कालमच्युता प्रिं विधाते पिरो भगवा सत्थापति आगमिष्य अतिदीर्घेण कालमच्युता प्रिम विधाते पिरो भगवान्पति हवा कमस रंगमध्ये प्रतीपत्ता यद वह सगते कृष्ण सत्यम कौती हवा कमस रंगमध्ये प्रतीपम सर्वसत्ता यद वह सगत कृष्ण सत्यम करोतीमहागो द्रक्षि कृष्णमंति के अंतूता ज्योतिर्वैधसी மா கித்தியதம் மகாபாபு திர்க்ஷதா கிருஷ்ண மந்திகே அந்தரகதிச்ச அந்திரகதிச்ச பூத்தானா மாஸ்து ஜோதிருவை தசி ஸ்லோகம் ரொம்ப வேதாந்தபரமாக உபதேசம் பண்றாப்புல சொல்கிறார் சமாதானமாக சொல்றார் உத்தவ சுவாமி சரி இப்போ நம்ம ஒன்றாவது ஸ்கந்தத்தில் முடியிற போதும் பரீட்சித் மகாராஜா சுகபிரம்மிகள் வந்தார் அதான் பத்தொன்பது அத்தியாய முதல் ஸ்கந்தம் முடியிற போது சாக போறவன் ஏழு நாள்ல சாக போறவன் என்ன கேட்கணும் என்ன பாடணும் என்ன சொல்லணும் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டவுடனே அவர் ரொம்ப கொண்டாடினார் அந்த சுகப்பெருமரசிகள் ரெண்டு மூணு ஸ்லோகத்திலே சொல்லிட்டார் ஒரு உடனே பதில் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு ஸ்லோகத்துக்கு அப்புறம் ஒரு பதில் அதே பதில் அதுக்கப்புறம் பன்னெண்டு ஸ்கந்தம் சொல்லிட்டப்புறம் கடைசியில் கிளம்பி போடுவோம் அதே பதில் அப்போது இந்த விஷயங்கள் அத்தனையும் மனசில் பதியாப்பிட சொல்லிட்டு தான் நம்ம வந்து புரட்டி புரட்டி ஸ்லோகத்தை ரெண்டு இதில் ரெண்டு இதில் சொத்து சொல்கிறோம் ஃபாலோ பண்ணலாம் இல்லை அட்லீஸ்ட்டு காதலியாக கேட்கலாம் அது ஏற்கனவே மகாத்மத்தில் சொல்லிருக்கேன் நிச்சம் யாருடைய முகத்தில் வந்து இல்லை கேட்கறதுங்க ஒரு ஸ்லோகமாக அரசோகமாக தினம் கேட்கணும் அப்போ விடாமல் இப்போ வந்து ஆயிரத்தி வர போகுது அது வரைக்கும் இப்போ கேட்டிருக்கேன் நான் இப்போ என்னாச்சு சுமார் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சேன் மூணு வருஷமாக வந்து தினோ ஒரு ஸ்லோகமாக கேட்டுருக்கோம் ஒழுங்காக இருந்து கேட்டிருந்தான் டவுன்லோட் பண்ணுன்னு கேட்கணும் கேட்டால் அதுவே பாகவத மகாத்மன் சொல்கிறது நான் சொல்லலை நான் வந்து சமாதானப்படுத்துகிறாப்பில்ல அது சொல்கிறதையும் அது வந்து உங்களை பக்திக்கும் ஞானத்திற்கும் மேலே கொண்டு போய் போகணும் உடனே அவர் என்ன சொன்னார் சுகபிரம்மிகள் முதல் ஸ்கந்தத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு ரெண்டாவதுக்கு ஆரம்பத்தில் முதோ அத்தியாயத்தில் எப்படி க சரீரத்தை விடக்கூடியவன் வந்து அப்படிப்பட்ட விராட் புருஷனை தியானம் பண்ணணும்னு சொன்னார் அதுதான் இங்கே சொல்கிறார் அவர் அது வந்து பிராணம் போகிற நேரத்தில் உட்காந்து தியானம் பண்ண முடியுமா இதுதான் இந்த இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இந்த டயத்தில் இன்றைக்கி இந்த தித்தியில் இந்த வேலையில் பிராணன் போகிறதுன்னு யாருக்காவது தெரியுமா கண்டிப்பாக அநேகமாக தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது பர்செண்ட்டுக்கு அவரவர்களுக்கும் இந்த நேரத்தில் இது போக போகிறது பிராணன் போ விடணும் போக தெரியாது எப்படி போகிறது எங்கே போகிறது எப்படி போகிறது என்றைக்கு போகிறது எல்லாம் ஒன்றும் தெரியாது அப்போ எப்படி இங்கே இது பண்ண போகிறோம் எப்படி வந்து தியானம் பண்ண போகணும் பொதுவாக கடைசியில் அவர் சொன்னது எப்படின்னா இந்த பலராமனும் கிருஷ்ணன் ரெண்டு பேருமே இந்த லோகம் பிரபஞ்சத்து எல்லாத்துக்குமே நிமித்த காரணம் உபாதான காரணம் அதை உண்டான சொன்னது சககாரி காரணம் மூன்று காரணங்கள் சொல்வார்கள் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம் சிவம் பிரம்மம் அப்படியே இருக்குது அதுலேருந்து கழ கீழே இறங்கி வர்றது பரபிரம்மம் அதுக்கப்புறம் கீழே இறங்குது அப்பரப்பிரமம் அதுக்கப்புறம் பிரியறது பிரகத்தி மற்ற விஷயம் அதுக்கப்புறம் இப்பிரகதியை வந்து கண்ட்ரோலில் வச்சுன்னு ஈஸ்வரன் ஆவிறது ஈஸ்வரன் ஜென்ரல் டர்ம் ஜென்ரல் டம் ப்ரோனம் மாதிரி ஜென்ரல் டம் வருது அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் காரணமாக அதாவது மெட்டீரியல் காசாக இருக்குது காசல் காசாக இருக்குது அதாவது செய்யக்கூடியவரும் அவர் செய்யப்படுது உண்டான ரா மெட்டீரியலும் அவர் அதற்கு வேண்டிய உபகரணம் அவர் அதுதான் உபாதான காரணம் நிமித்த காரணம் சககார காரணம் தான் பிச்சு பிச்சு பிரதான புருஷர்கள் புராண புருஷர்கள் இப்படி அவர்கள் வந்து இப்படி ஸ்தாவர ஜங்கம சரீரங்களில் அதாவது சேத்தனா சேத்தனங்களில் சீத்தாதுவே தம்பம் பார்த்தா சித்த உள்ள பிரயோஜனம் பண்ணி அந்த சரீரங்களுக்கும் அந்த சரீரங்களை காட்டில் விலக்கணமான அந்த சைத்தன்ய ரூபமாக இருக்கக்கூடிய நான் நீங்கள் ஜீவனுக்கும் நியாமகர்களாக அதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடியா ஆகிறார்கள் மனுஷன் வந்து பிராணம் தன்னை விட்டு பிரியக்கூடிய காலத்தில் பாடியன் வந்து பிராணத்துடன் அந்த நேரத்தில் நமக்கு வந்து இருக்குமா சுத்தமாக மனசு சுத்தமாகுமா சொல்ல முடியாது எவ்வளோ தூரம் மனசு கெட்டு போயிருங்கன்னு தெரியல மனோவாசனை அதுக்காக தான் சொல்ல மனோவாசனை சுத்தமாக பஸ்மமாகணும் தியானத்தால் அது தியானம் ஒரு கஷணம் மட்டும் நினைக்க முடியலன்னு இவர் சொல்கிறார் முருகனுடைய அனுகிரகம் அடைந்த சும்மாயிரன்னு சொல்லி முருகன் அனுகிரகம் அடைந்த அருணகிரணர் சொல்கிறார் முடியலையே அப்படிப்பட்ட நிஷ்களங்கமான மனசை பண்ணணும் ஒரு கஷணம் எந்த கிருஷ்ணன்ட்ட மனசை செலுத்தி கர்மவாசனி நாசம் பண்ணுறது இதுதான் சொல்கிறது இந்த கர்மவாசனை நாசம் அதுக்காக தான் பண்ணுறது நாசம் பண்ணி சுரூப ஞானத்தை அடைந்து வனாங்க அதாவது சுரூபம் ஞானம் என்ன சத்யம் ஞான அனந்தம் பிரம்மான்னு சொல்லப்பட்டது அந்த பிரம்மத்தினுடைய பரமாத்மாடைய லக்ஷணம் அதனுடைய பிரதிபிம்பமாக சைத்தன்யமாக இருக்க நான்ங்கிற உணர்வு இருப்பு அந்த இருக்கேன் இருப்பு தெரியறதே கான்சியஸ்னஸ்ஸு அந்த இருக்கிற இடம் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது தான் அந்த ஆத்ம ஆத்மனுடைய லட்சணம் ஜீவனுங்கிறது அந்த சைத்தன்யத்தோட இந்த சரீர உபாதியோடு இருக்கிறதுனால ஜீவன் அந்த உபாதியை விடணும் அந்த ஜீவத்தும் சிவ ஆத்மத்தோடு அடையணும் சிவத்தோடு அடையணும் அப்படி சுத்த ஸ்வரூபியாக மோட்சத்தை சீக்கிரம் அடைகிறானோ அப்படியும் சமஸ்தர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மாவுக்கு காரணபூத்தனாகும் ஒரு காரணத்தால் இப்போ வந்து ஏதோ ஒரு மனுஷரீர எடுத்துட்டு வந்து மகாத்மா இருக்கக்கூடிய சாட்சாத்தையும் சீமன் நாராயண சுரூபியான அந்த கிருஷ்ணன்ட்ட உங்களால் நிதராம்பாவம் உத்தமமான பக்தி உத்தமான பக்தியும் என்னென்னா வாத்சல்ய பக்தியாக காண்டிது நீங்கள் ரெண்டு பேரை செய்தீர்களேன் நல்ல உங்களுக்கு இன்னுமே செய்ய வேண்டிய விஷயம்னு ஏதாவது இருக்கா ஒன்றும் கிடையாது ஏற்கனவே பக்தி பண்ணியாச்சு பரம பிரேம பிரேம பக்தியாக பண்ணியாச்சு இதுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணார்கள் அந்த பிரம்மாட்டம் பகவான் வந்து அவதாரம் பண்ணுறோம் அவர்கிட்ட நாங்கள் எங்களுக்கு இருந்து பக்தி செலுத்தி அவர்கிட்ட அவரை வந்து போஷிக்க வேண்டும் அது சொன்னார் அப்போது அங்கே முன்னாலே சொன்னார் பிரம்மாவருடைய வாக்கியத்தை சக்கியம் பண்ணுறதுக்காக இங்கே வந்தார் அதே மாதிரி கிருஷ்ண நாரதருடைய வாக்கியத்தை சட்டம் அந்த மருத இருந்த இரட்டை மரங்களாம் கீழே தாத்தினார் கண்ணன் வந்து இப்படி அவர்களெல்லாம் வரம் கொடுத்துட்டு சாபத்தை கொடுத்து வரம் கொடுத்து போயினா அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு வராது ஒரு பக்கம் கஜேந்திரனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துறார் இந்திரத்யுமன பாண்டியனுக்கு சாபத்தை கொடுத்தார் அகஸ்தியார் இன்னொரு ரிஷி அந்த ஒரு கந்தர்வனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார் மொதலியா பொண்ணு ரெண்டையும் கோத்து விட்டார் ரெண்டு கோத்தையும் ஒரு யானையையும் ஒரு மதலையும் கோத்து விட்டார் அப்புறம் அவரே வந்து அந்த சாபத்தில் விடுவித்து ரெண்டு பேர்களுக்கும் ஒரு உத்தம கதியை கொடுத்தார் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி அந்த கிருஷ்ணன் உத்தமமான பக்தியை செய்திக்கு அதனால் உங்களை செய்ய வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா இல்லை தன்னை அடைந்தவர்களை வந்து கைவிடாதவன் கிருஷ்ணன் சீக்கிரம் வந்துடுவார் போக்குறதுக்கு வந்துடுவார் அச்சிரேன காலின குடி சீக்கிரம் வந்துடுவார் போகுறது வந்துருவார் அதெல்லாம் சமாதானமான வார்த்தைகள் சமாதானமான வார்த்தைகள் இது சத்தியமான வார்த்தைகள் இல்லை சமாதான வார்த்தைகள் சமா சத்தியமான வார்த்தைகளை எடுத்துருந்தா என்ன பண்ண உணவு முடியாது ஆனால் சமாதான வார்த்தைகள் போக்குறது பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய சத்வராபதி பக்தர்களை காமா காப்பாற்றக்கூடிய அந்த கிருஷ்ணவன் தன்னுடைய பித்ரோகம் தாய் அறிந்தர்களுக்கு பிரியத்தை செய்கிறார் எந்த தாய் இருந்தர்கள் அந்த தேவக்கிய சிலவர்கள் பொண்ணுவார் இங்க போயாச்சு தங்க போறார் அப்படி சத்துவதர்கள் எல்லாருக்கும் விரோதியான எதிரியான ராட்சசனான அந்த கம்சனை ரங்க மத்தியத்தில் கொண்டு உங்கள்கிட்ட வந்து உங்களை பார்த்து உங்கள்கிட்ட வந்து பார்ப்பார் உங்களை பார்த்து கிருஷ்ணன் என்ன அனுகிரகம் பண்ணார் சொன்னாரோ அனுகிரகம் பண்ணாலோ அதை உண்மையை நிறைவேற்றுவார் செய்வார் அதனால் பாகியசாலிகளே வருத்தப்படாதுங்க கிருஷ்ணனை பக்கத்திலேயே பார்ப்பீர்கள் பக்கத்திலேயே பார்ப்பீர்கள் அவர் வந்து பிராணிகளுடைய ஹதயத்தில் எல்லா ஜீவராசிகள்டையும் எல்லா ஜீவராசுகளின் பிராணிகளுக்கு இதயத்தில் மரத்தில் அக்னி இருக்கிற மாதிரி இருக்கிறார் மரத்தில் அக்னி இருக்காருன்னா இந்த அரச மரம் இருக்குது அந்த அரச மரத்தில் நடுவில் வளர்றது ஒரு வன்னி மரம் அந்த வன்னி மரத்தை கடைஞ்சால் அக்னி எடுப்பார்கள் அப்படி வந்து அக்னி அரணி கட்டை பண்ணி அந்த அரணி கட்டையிலேருந்து கடைஞ்சி அக்னியை ஸ்தாபனம் பண்ணுவார்கள் ஒரு யாகத்திற்கு பண்ணுவார்கள் இது எப்படி அதுதான் சொல்கிறார் அவர்கள் அதாவது அந்த வன்னி மரம் முளைச்ச அரசமரத்திற்கு இருக்கக்கூடிய நெருப்பு கட்டை கடைஞ்சாலொழியும் பார்க்க முடியாது அந்த அக்னியை அப்படி கிருஷ்ணன் பக்தி பண்ணாலொழியும் கிருதயத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்க்க முடியாது நீங்களே இருக்கிற பக்தி பண்ணி அப்படிங்கிறப்பல இப்படி சொன்னார் உத்தவ சுவாமி முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் இதில் ஸ்லோகத்தில் விவரமாக பார்ப்போம் இப்படி பலராமனும் கிருஷ்ணனும் இந்த பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணம் உபாதான காரணம் அவர்கள் அவர்கள் தான் இயற்கையாக ஆளக்கூடிய அதாவது ஈஸ்வரத்தன் ஆளுமை கொண்ட முற்படத்தோண்டிய பிரதான புருஷர்கள் ஆமாம் ஈஸ்வரத்தன்மையை அதாவது அவருக்கு வந்து ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு சுவாவத்தோட தோன்றியவர்கள் பிரதான புருஷர்கள் எல்லா விதமான வஸ்துக்களும் இந்த பிரபஞ்சத்தில் அவர் உள்ள புகுந்து அந்த பிரவேசியாகிறது உள்ள போந்து கலந்திருந்து அவற்றையும் அதுலேருந்து வேறுபட்ட ஜீவன் அதாவது ஞானமாக ஞானமாக இருக்கக்கூடிய சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஜீவனையும் கட்டி ஆளக்கூடியவர்கள் மனுஷன் உண்டு பிராணன் போகிறபோதும் உயிர் போகிறபோதும் ஒரு கஷண நேரம் தன்னுடைய மனசை சுத்தப்படுத்தின அதுதான் அந்த ஆப்ஜெக்டிவ் சுத்தப்படுத்தின அதுதான் கீவேர்டு சுத்தப்படுத்திட்டு இவர்களிட்ட வந்து மனசத்தை பதித்தால் முதல்ல மனசு சுத்தமாகணும் வாசனா விசேஷம் போகணும் மனசு புத்தமாக அந்த நேரம் நமக்கு என்னன்னு தெரியணும் குருஜி உத்தர சொல்ல மாதிரி சொல்லுவார் அந்த நேரம் எப்படி இருக்குன்னா மியூசிக்கல் சேர் மாதிரி இருக்கும் டக்குன்னு மியூசிக்கல் நின்று போடும் நிறுத்திடுவார் நீ வந்து டக்குன்னே உட்காந்ததாக உண்டு வந்த பக்கத்தில் இருக்கிற சேர் இல்லைன்னா போயிடுது அந்த மாதிரி அவுட்டு நீ அந்த மாதிரி அவுட் ஆகிடுவேன் அப்போது அந்த நேரத்தில் இவர்கள்ட்ட ஹயத்தை பதிக்கணும் கர்மவாசன் அப்போ போய் சமஸ்த கர்ம வாசனை பாஸ்வாயி ஆத்மா உணர்ந்து சூரியன் மாதிரி வந்து பரம பவித்திரமான தேஜஸ் ரூபத்தை எடுத்துக்கொண்டு பெரிய நிலையான முக்தியை அடைவார்கள் அடையலாம் எல்லா ஜீவர்களுக்கும் ஆத்மாவான மூலக்காரணம் இவர் தான் பரமாத்மா இவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக மனுஷ ரூபம் எடுத்த இந்த சிவன் நாராயண இவர் நீங்கள் ரெண்டு பேரும் அளவில்லாத வாசல்யத்தையும் காண்பித்திருக்கின்ற ஏற்கனவே பதினோரு வருஷம் அளவில்லாத வாத்சல்யத்தையும் அவரிடம் பக்தியும் செலுத்தியிருக்கேன் அன்பை காட்டிருக்கேன் அன்பு ஸ்னேகம் பக்தி காண்பிருக்கேன் அந்த பக்தி அந்த அன்பு ஸ்னேகம் தான் பக்தி அதுதான் வாத்சல்யம் இன்னும் இனிமேல் உங்களை செய்வதற்கும் இன்னுமே வேலை கலை வேலை ஏதாவது இருக்காருன்னா ஒரு பவித்திரமான வேலை ஏதாவது இருக்காருன்னா ஏற்கனவே நீங்க செஞ்சாச்சு அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு செய்ய வேண்டியதாகிடுச்சு இனிமே செய்ய வேண்டியதாவது இருக்காருன்னா இவர்கள் வந்து ஒரு எஷ்ட வசுக்கள்ல பிரம்மாண்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்கார் அந்த வரத்தை வந்து சத்தியமண்டத்துக்காராக இங்கே வந்திருக்கான்னு கருணை அப்படி அச்சுதனான தன்னுடைய பக்தர்களை கைவிடாதனான அந்த கிருஷ்ணன் சீக்கிரம் வந்துடுவார் ரொம்ப மிக விரைவில் கோகுலம் வந்து உங்கள் பக்கத்தில் இருப்பார் பக்தர்களை ரட்சிக்கூடிய அவர் வந்து பெற்றோர்கள் நீங்கள் வளர்த்த பெற்றோர்கள் உங்களை வந்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்வார் சமாதானம் சொல்கிறார் மல்லரங்கத்தின் நடுவில் அப்படி சாத்வர குரத்துக்கு வந்து வம்சத்திருக்கு அம்மா யார் அவர்கள் சாத்வாரர்கள் பலவிதமான ஒரு செட்டு செட்டான பீப்புகள் பலவித கோத்திரங்களை சேர்த்த பீப்புள் பலவித செட்டு செட்டாக இருந்த பீப்புள் பலவிதமான கோஷ்டி கோஷ்டியாக இருந்த பீப்புள்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்ததுதான் இந்த யாரவர்கள் அவர்களுக்கு எதிராக இருந்தா இந்த கம்சம் அவர்கள் அழித்த உடனே உங்கள்கிட்ட பக்கத்துல வந்து நான் சீக்கிரம் கோகுரம் வருன்னு சொன்ன சொன்னதை சத்தியம் பண்ணுவான் அதை அப்படி பெரிய பாக்கியம் செய்தவர்கள் நீங்கள் நீங்கள் வருத்தப்பட வேணா கிருஷ்ணன் சீக்கிரம் நீங்கள் பார்க்கப்படுவோம் விறகுல நெருப்பு இருக்கு அதான் சொன்னது அரச மரத்துக்கு நடுவில் முளைக்கக்கூடிய வன்னி மரம் அல்லது வன்னி மரத்துக்கு நடுவில் முடிக்க அரசமரம் அங்கே வந்து அரணி கட்ட பண்ணி அதுலேருந்து நெருப்பை எடுப்பார்கள் அந்த யாக யஜத்திற்கு தாபரம் பண்ணுறது அப்படி விறகில் நெருப்பு இருக்கிற மாதிரி எல்லாருடைய ஹதயத்திலையும் அவர் நிறைஞ்சிருக்கார் விரகர் தீயணன் பாலில் படுனை போல் மறை நின்றுடன் மாமணி சொதியான் இது தேவாரத்தில் சொல்றது அப்பர் பெருமான் சொல்கிறார் அது எல்லா இடத்துலையும் சொல்லுவார் இந்த ஒரு சிமிலி அதை எக்ஸாம்பிள் பல இடத்துல காண்பிக்கப்படும் விரகர் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணிச்சோதிகன் அப்படி சொல்கிறேன் அப்படியே பாலில் நெய் இருக்கு தெரியுதும் பாலை வந்து காய்ச்சி உரக்கூட்டி ஒரு நாள் ஆனப்புறம் தயிராக்கி தயிரை கடைஞ்சி அதிலேருந்து வெண்ணெயை எடுத்து வெண்ணெயில் வந்து எவ்வளோ ஃபேட்டெல்லாம் எடுக்காம ஃபேட் எடுக்காத பாலாக இருக்கணும் ஆவின் பால் எடுக்க தொடக்காது கிடைக்காது கிராமத்தில் தான் கிடைக்கும் அந்த வெண்ணையாக உருக்கி நெய்யாக ஆக்கி பண்ணணும் இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு விறகு இருக்கும் விறகு கட்டை எடுத்துட்டு வந்து அதை காய வச்சு அதை கட்டையாக கடைஞ்சி அந்த கட்டையில் கீழே ஒரு கட்டை மேலே ஒரு கட்டையை வச்சுன்னு அதை வச்சு கரகர கரகர கரக கடைஞ்சால் அந்த ஃப்ரிக்ஷனில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு வெளியில் வரும் அப்படி மறைஞ்சு நிற்கிறான் மாமணி ஜோதியனான இந்த பிரம்மம் அப்படி சொல்கிறார் மேல முப்பத்தியும் ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் நியாஸ் பிரி கச்சேன் நி அ கச்சே நியோ வாஸ்த உத்தமோ நாதமோ நாஸ்தி கச்சேன் நியோ வாஸ்தியுமோ நாமோ நாப்பி மாத நியா நாத்ஜோனா நே ஜன்மேவிய நாரிய सुादेना परश्चा न देहो जन्म एविचाच कर्म वा लोकेमश्रोनुषो क्रीडाथ सोपूना परीत्रय कलपध न चाच कर्मबा लोक सरसन्मश्रयुनुषम क्रीडात्र सो भी साधूना पर्रणा कलपध सजस्थमित भजते निगुण गुणन क्रीडन अथीत्र गुण त्रृजति अवति हन्त्यज रजस्थमित भजते निगुण गुणन क्रीडनती गुण तिजती अवति हंतज य भ्रमरका दृष्टिया भ्राम्यतीव महते चित्ते कर्तरी त्र आत्मा कर्तव अहंधी स्मृत य्रमरिका दृष्ट्या भ्राम्यतीव महते चित्ते कर्तरी तत्र ஆத்மா கர்த்தேவாகியாஸ்புதான் நாற்பத்தி ஒன்று மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் சமஸ்கந்தம் பூர்வார்த்தம் சுவாமி அம்மா அப்பாவான கண்ணனுடைய அம்மா அப்பாவான யசோத தர்ம இதை நந்தகோபுரம் வளர்த்த பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நந்த யசோத நந்தகோபுரையும் கிருஷ்ணன் மாதிரியே காணக்கூடிய உத்தவ சுவாமி சொல்லின்றிருக்கார் சமாதானம் பண்ணுறார் நகி அதி பிரி கச்சனே நிய கச்சனேன் நியோ வாசியமா நுத்தமோ நாமோ நாப்போவா நியாஸ் பிரி கச்சன் நியோ வாசிய ந உத்தமோ நாமமோ நாத்த நிதய நுத்த தேய நாத் நேகோ ஜன்மே நாச்சோ சரஸ்விஷ்டோனுஷு கிரீடா சோப்பா பரித்தா கல்பே நமவாக்கே சிறன்விஷ்யூனுஷு கிரீடாஸஸோ பரி கல்பே சதேன் குணோன் கீடன் அத்தீத்த சிருஜத்து வீ அந்த சுவம் ரஜஸ்துணோன் கிரீன் அத்தீத்த சருஜத்து அவதி அந்தியஜா யதா பிரமரிக்கா திருட்டியா பிராம தீவ முகிய சித்தே கர்த்தரி தத்ரா ஆத்மா கர்த்தேவ யதா பிரமரிக்கா திரட்டியா பிராம தீவ முகிய சித்தே கர்த்தரி தத்ராத்மா கர்த்தேவ அகந்தியா ஸ்மிருதா ஸ்லோகம் அர்த்தம் வரைக்கும் எங்க விடுறோமா நாளைக்கு அது அப்படியே தொடரும் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் பாகியசாலிகள் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் கிருஷ்ணன் பக்கத்திலே இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அவன் வந்து எல்லா விதமான பிராணிகளுடைய ஹயத்தில் இருக்கான் எப்படி மரத்தில் வந்து தான் சொன்னது வன்னி மரம் அரச மரம் ரெண்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றும் முளைக்கும் அந்த மரத்தில் வரைக்கூடி தான் இந்த அக்னி அந்த அக்னியில் மரத்தில் எப்படி அக்னி இருக்கோ அந்த மாதிரி இருக்கான் மேலே பார்ப்போம் கிருஷ்ண